அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொறையுடைமை அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கிறோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு சொன்னார் பூமியானது எப்படி தன்னை தோண்டுகின்றவனையே தாங்குகிறதோ அப்படி ஒருவன் தன்னை இகழ்பவனுடைய சொற்களையெல்லாம் தாங்கிக் கொள்ள பழக வேண்டும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி பூமி அகழ்பவனை ஏற்றுக்கொள்கிறதோ அப்படி இகழ்பவனையும் நாம் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் நம்முடைய மனம் அமைதியை இழக்காது தீமைகளும் நன்கு குறைந்துவிடும் அது மட்டும் அல்ல இரண்டாவது குரட்பாவிலே சொன்னார் பிறர் நமக்கு தீமை செய்தால் பொருத்தல் மிக நன்று அதனை மறப்பது அதனை விட நன்று என்று சொன்னார் மூன்றாவது குரட்பாவில் பிறருக்கு விருந்து கொடுக்க முடியாமல் போகிறது தான் பெரிய தரித்திரம் அதே மாதிரி பலத்தில் சிறந்த பலம் என்னன்னு கேட்டால் பிறர் நமக்கு தீமை செய்கிற போது தாங்கிக்கிறது இதில் இருக்கக்கூடிய சிறப்பையெல்லாம் நாம் பார்க்கணும் ஒரே சமயத்தில் ரெண்டு கருத்தை சொல்றார் திருவள்ளுவர் இந்த மூணாவது குரல்ல ஆக நமக்கு செல்வம் இல்லாம போறது வறுமை இல்லை பிறருக்கு வழங்க முடியாம போறதுதான் வறுமையான அதே மாதிரி பிறர் நம்மை துன்பப்படுத்தினால் தாங்கிக் கொள்வதுதான் வலிமைன்னு சொல்லுகிறார் ஆக எது உண்மையான வலிமை எது உண்மையான தரித்திரம் என்பது மிக அற்புதமாக இந்த குரட்பாவிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நிறையுடைமை நீங்காமை வேண்டின் நம்ம மனசில் எப்போவும் நிறைவு இருக்க வேண்டும் என்றால் நிறைவு விலகாமல் இருக்கணும்னா பொறுமையை நன்றாக காப்பாற்றணும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஆனால் இந்த நான்கு குரட்பாக்களில் பொறையுடைமையினுடைய சிறப்ப அற்புதமாக திருவள்ளுவர் நமக்கு அருளை செய்திருக்கிறார் பிறகு ஐந்தாவது குரட்பாளர் சொன்னார் உலகத்தில் பெரியவங்கள்லாம் பொறுமை இல்லாதவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள் ஆனால் பொறுமையாக இருப்பவர்களை பொன் போல போற்றுவார்கள் தன்னை சுட்டு பொசுக்கு அழுக்கு நீக்கியவர்க்கே ஒளி கொடுக்கக்கூடிய அணியாய் பொன் திகழ்கிறது அது மாதிரி தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களை நல்லோர் பாராட்டி தங்கத்த மாதிரி மதிப்பார்கள் அற்புதமாக இந்த குரல் சொல்லியது பிறகு ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாறை பொன்போல் பொதிந்து ஐந்தாவது குரட்பா அது ஆறாவது குரட்பாலை சொல்லுகிறார் பொறுமை இல்லாதவனுக்கு ஒருத்தனுக்கு தீங்கு செய்கிறவனுக்கு ஒரு நாளைக்கு தான் சுகம் தனக்கு தீமை செய்கிறவனுக்கு திரும்ப நாம தீமை செஞ்சிட்டோம்னா அது ஒரு நாளைக்கு தான் சுகம் ஆனால் பொறுமையா இருந்தா நம்ம இந்த உடம்பு அழிகிற வரைக்கும் அழிந்த பிறகும் கூட புகழ் நிற்கும் அப்படின்னு இந்த குரட்பா சொல்லியது ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் ஏழாவது குரட்பால் சொன்னார் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று ரொம்ப கடுமையான தீமைகளை நமக்கு பிற செஞ்சால் கூட நம்ம நொந்து போய் தர்மத்துக்கு புறம்பாக எதிர்ச்செயல் புரிந்து விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பொறுமையாக இருக்கிறது நல்லதுன்னு சொன்னார் எட்டாவது குரட்பாவில் சில பேர் கர்வத்தினால் பணக்கர்வம் இளமை கர்வத்தினால் கடுமையாக நமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சாலும் நம்ம பொறுமைங்கிற தகுதியால் அதை சொன்னார் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் விடல் இந்த நாலு பாட்டு முதல் நாலு பாட்டில் சொன்னார் இப்ப அதை பொறுக்கிறது சொன்னார் இன்ன இரண்டு பாடல்கள்ல ஒன்பதாவது பாடல் சொல்லுகிறது துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னா சொல் நோர்க்கிற்பவர் பிறர் சொல்லக்கூடிய கடுமையான சொற்களை தாங்கிக் கொள்ளுகிறவர்கள் சன்னியாசிகளை காட்டிலும் தூய்மையானவர்கள் மனசுல சுத்தமானவர்கள் அப்படிங்கறத சிறப்புப்படுத்தி சொன்னார் அப்புறம் மேலும் அடுத்த குரல்ல சொன்னார் பத்தாவது குரல்ல பெரியவங்கள்லாம் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் இங்கேயும் துறவிகளை காட்டிலும் பொறுமையா இருக்கிறவர்களை சிறப்பிச்சு சொல்றார் எல்லோருக்குமே பொறுமை ரொம்ப முக்கியம் துறவிக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம்தான் ஆனால் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாருக்கு அப்புறம்தான் சாப்பிடாம துன்பத்தை தாங்கிக்கிற துறவிகள் சிறந்தவர்கள் என்று சிறப்பிச்சு சொன்னார் ஆக மற்றவங்கள்லாம் கடுமையாக சொன்னாலும் அதை ரொம்ப பொறுத்துக்கணுங்கிறத சிறப்பிச்சு சொல்லியது இந்த கடைசி ரெண்டு குரட்பாக்கள் எனவே இந்த பத்து குரட்பாக்களை நாம் நன்றாக படித்து சிந்தித்திருக்கிறோம் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் சென்றடைவதற்கு இந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் அதை கடைப்பிடிப்போம் எல்லோருக்கும் இதை கற்பித்து வாழ்க்கையில் பொறுமையின் பேரின்பத்தை உணர்த்துவோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்